வணக்கம் நச்சினையின் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஆறாவது செய்தி சேவை ஜனவரி பதினெட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது தைம் மாதம் நான்காம் நாள் வெள்ளிக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் ஹேமா ஸ்ரீதர் தமிழக செய்திகள் தமிழகத்தில் எந்த அரசியல் கட்சிகளுடனும் கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கவில்லை என மத்திய அமைச்சர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் பொருளாதார அடிப்படையிலான பத்து சதவிகித இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவு அளித்த எதிர்க்கட்சிகள் பிற்காலத்தில் வருந்தும் நிலை ஏற்படும் என திராவிடர் கழக தலைவர் கே வீரமணி தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் கிராமப்புறங்களில் ஐந்தாம் வகுப்பு பயிலும் ஐம்பத்தி மாணவர்கள் மூன்றாம் வகுப்பு பயிலும் எண்பத்தி மாணவர்கள் இரண்டாம் வகுப்பு பாடப்புத்தகங்களை படிக்க இயலாதவர்களாக இருக்கிறார்கள் என்று ஆண்டு கல்வி அறிக்கை இரண்டாயிரத்தி பதினெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தனியார் உயர்கல்வி நிறுவனங்களிலும் இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்துவது சமூக நீதி வரலாற்றில் முக்கிய மைல்கல் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்த வழக்கில் தண்டனை பெற்ற முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி அதனை ரத்து செய்யக்கோரி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார் நேற்று காணுப்பொங்கலை முன்னிட்டு கன்னியாகுமரியில் சுற்றுலாப் பயணிகள் அதிகம் குவிந்தனர் இறந்தவர்களை வைத்து அரசியல் செய்வது ஃபேஷன் ஆகிவிட்டதாகவும் தேர்தல் நெருங்கும் சமயத்தில் இன்னும் பல்வேறு திகில் காட்சிகளை வைத்து எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்வார்கள் என்றும் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் நேற்று நடைபெற்ற அலங்கார்நல்லூர் ஜல்லிக்கட்டில் பதினைந்து காலைகளை பிடித்த ரஞ்சித் குமாருக்கு கார் பரிசாக வழங்கப்பட்டது காலைகள் இதில் இடம்பெற்றன இந்திய செய்திகள் ஜம்மு டெல்லி துரந்தோ எக்ஸ்பிரஸ் ரயிலில் ஏசி பெட்டியில் பயணித்த பயணிகளிடம் கத்தி முனையில் அடையாளம் தெரியாத நபர்கள் நகைகள் பணம் விலை உயர்ந்த பொருட்களை கொள்ளையடித்து தப்பியுள்ளனர் இந்த வருடம் பொது தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் அமித் ஷா ராம்லால் ரவிசங்கர் பிரசாத் அருண்ஜேட்லி ஆகியோர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் தினேஷ் மகேஸ்வரி மற்றும் சஞ்சீவ் கண்ணா ஆகியோர் சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளாக இன்று காலை பதவியேற்க உள்ளனர் ஐரோப்பிய நாடுகளில் இந்திய ஊதுபத்திகள் இறக்குமதிக்கு விதிக்கப்பட்ட தடை நீக்கப்பட்டுள்ளதாக இத்தாலி தூதர் மத்திய அரசுக்கு கடிதம் அனுப்பியுள்ளார் லோக்பால் அமைப்பின் உறுப்பினர்களை பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதிக்குள் தேர்வு செய்ய தேர்வுக்குழுவுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருந்தாலும் கூட கண்ணையா குமார் வரும் மக்களவைத் தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளராக களம் காண்பது உறுதி என அக்கட்சி தெரிவித்துள்ளது பிரதமர் யார் என்பதை உத்தரப்பிரதேச மாநிலம் தான் முடிவு செய்யும் என்று பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் மாயாவதி தெரிவித்துள்ளார் இவர் அகிலேஷ் யாதவின் சமாஜ்வாடி கட்சியுடன் கூட்டணி அமைத்துள்ளார் அமெரிக்காவில் வெள்ளை மாளிகையை தகர்க்க திட்டமிட்டதாக வாலிபர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் கென்யா நாட்டில் சொகுசு ஓட்டலில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலில் இதுவரை இருபத்தி பேர் பலியானதாக தகவல் வெளியாகி அமெரிக்காவில் சக்தி வாய்ந்த நிர்வாக பதவிகளுக்கு ஒரு பெண் உள்ளிட்ட மூன்று இந்திய அமெரிக்கர்களை அதிபர் டொனால்டு டிரம்ப் நியமித்துள்ளார் வணிகச் செய்திகள் முன்னணி ஸ்மார்ட் போன் F9 ZA நைன் ஜெடே கிரீன் தெரிவை தற்போது உள்நாட்டு சந்தையில் அறிமுகம் செய்துள்ளது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு மூவாயிரத்தி நூற்றி எட்டு ரூபாயாக மாஸ்டர் கார்ட்கள் வாயிலாக இலவச ஆபர்களை பயன்படுத்தி வருபவர்களுக்கு சாதகமாக ஆட்டோ ஃபில்டிங் முறையில் மாற்றம் கொண்டு கொண்டுவரப்படுகிறது விளையாட்டுச் செய்திகள் மெல்போர்னில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியா ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஜப்பான் வீரர் நிஷிகோரி மூன்று மணி நாற்பத்தி நிமிட போராட்டத்திற்கு பிறகு வெற்றி பெற்று மூன்றாவது சுற்றுக்கு முன்னேறினாா் வரும் பத்தொன்பதாம் தேதி போர்ட் அலிசபெத் மைதானத்தில் பாகிஸ்தான் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கிடையே முதல் ஒருநாள் போட்டி நடைபெறுகிறது மொத்தம் ஐந்து ஒருநாள் போட்டிகள் கொண்ட பெரிய தொடரில் முதல் இரண்டு போட்டிகளுக்கான தென்னாப்பிரிக்க அறிவிக்கப்பட்டுள்ளது இதில் டெல்ஸ்டெயின் அதிரடி வீரர் குவிண்டன் டி காக் இடம்பெறவில்லை இந்தியா ஆஸ்திரேலியா மோது மூன்றாவது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டி மெல்போர்னில் இன்று நடக்கிறது இரு அணிகளும் தலா ஒரு புள்ளிகள் பெற்றுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது ரஞ்சிப் போட்டியில் முதன்முறையாக கேரள அணி குஜராத்தை நூற்றி பதிமூன்று ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது திரைச்செய்திகள் கமல் சங்கர் கூட்டணியில் வெளியான இந்தியன் திரைப்படத்தின் கதை முதலில் ரஜினிக்கு சொல்லப்பட்டது என்றும் படத்தின் பெயர் முதலில் பெரிய மனுஷன் என வைக்கப்பட்டிருந்ததாகவும் இயக்குநர் வசந்தபாலன் பகிர்ந்துள்ளாா் சென்னையின் புறநகர் பகுதியான குரோம்பேட்டையில் உள்ள வெற்றி திரையரங்கம் மிகவும் புகழ்பெற்றது இதன் நிர்வாக இயக்குநர் ராகேஷ் கவுதமன் சென்ற வருடத்தில் அதிக வசூலை ஈட்டித் படம் ரஜினியின் டூ திரைப்படம் என்ற தகவலை வெளியிட்டுள்ளார் மணிரத்னம் தயாரிப்பில் ஜி பிரகாஷ் நாயகனாக நடிக்கும் புதிய படத்தில் ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இத்துடன் நற்றினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்